வேறு எதிலும் எந்த உரிமையும் ஆதமின் மகனுக்கு இல்லை அவை அவன் குடியிருக்கும் வீடு தன் மறைவு பகுதிகளை மறைக்க பயன்படும் ஆடை கெட்டியான ரொட்டி அதாவது உணவு மற்றும் தண்ணீர் இவைதான் உரிமையாகும் என்று நபிசல்லும் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று நான்கு ஒன்று இது சஹில் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்